அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஆசைகளை வளர்த்துக் விட உங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டால் வாழ்க்கை இனிமையாகும் தானாக உயரும் வயிறு விடாமல் துரத்தும் காலம் தடுக்க முடியாத நேரம் கடக்க துடிக்கும் இளமை காலை தடுக்கும் சமூகம் தொட இலக்கு இத்தனை போராட்டம்தான் வாழ்க்கை அரசரிடம் மிகுந்த செல்வாக்கோடு பழகும் முல்லாவை பார்த்து பொறாமை கொண்ட சில அரசவை அறிந்து அவரது செல்வாக்கை குறைத்து அரசரமும் தலைகுனிய வைக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் அதனால் அவர்கள் எண்ணத்தை செயல்படுத்த ஒரு திட்டம் தீட்டினார்கள் அதாவது முல்லா அரசவைக்கு வரும் சமயம் அறிஞர் ஒருவர் அரசரை பார்த்து மதிப்பிற்குரிய மன்னரவர்களே இதோ நம் முன்னால் வந்து கொண்டிருக்கும் முள்ளா இந்த நாட்டிலேயே சிறந்த அறிவாளி அவருக்குள்ள திறமை வேறு யாருக்கும் கிடையாது என்று சொல்ல அடுத்த சில நிமிடங்களில் இன்னொரு அறிஞர் எழுந்து அரசே இதோ நம் முன்னே உள்ள முல்லா மற்றவர் நினைப்பதை சொல்லும் ஆற்றல் உள்ளவர் என்று சொல்ல வேண்டும் என்று பேசி முடிவு எடுத்தனர் அறிஞர்கள் சொல்வதை கேட்கும் அரசன் உடனே முல்லாவை பார்த்து இதோ எதிரில் உள்ள அறிஞர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று சொல்லுங்கள் என்று கேட்பார் முல்லாவும் திக்கி திக்கி ஏதாவது ஒன்றை சொல்வார் அப்போது முல்லா எதை சொன்னாலும் அறிஞர் நான் அப்படி நினைக்கவில்லை என்று மறுப்பு கூற வேண்டும் பிறகு இதை கேட்கும் முல்லா அரசர் முன் தலை குனிந்து நிற்க வேண்டும் என்றும் அதை நாம் பார்த்து மகிழ வேண்டும் என்றும் முல்லாவை கவிழ்க்க பேசி திட்டம் அதை செயல்படுத்தும் நாளையும் எதிர்நோய் காத்திருந்தார்கள் அந்த நாளும் வந்தது முல்லா வழக்கமாக அரச சபைக்கு வரும் நேரத்திற்கு வந்தார் வந்தவர் அரசருக்கு வணக்கம் சொல்லி அமர்ந்தார் அப்போது அங்கிருந்த அறிஞர் அரசரிடம் அரசே இதோ நம் முன்னால் அமர்ந்துள்ள முல்லா இந்த நாட்டிலேயே தலை சிறந்த அறிஞர் அவரை வெல்ல யாராலும் முடியாது என்றார் சற்று நேரம் கழித்து இன்னொரு அறிஞர் எழுந்து அரசே இந்த முல்லா மற்றவர் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அதை அப்படியே சொல்லும் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று சொல்லுங்கள் பார்ப்போம் என்றார் முல்லாவுக்கு இந்த எதிர்பாராத கேள்வி பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியது அவர் என்ன சொல்வது என்று தெரியாமல் சிறிது நேரம் திகைத்தார் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார் முல்லாவும் அரசரை பார்த்து அரசே இதோ நீங்கள் சொன்ன இந்த அறிஞர் நீங்கள் நீண்ட நெடுங்காலம் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் மேலும் நீங்கள் உங்கள் படைபலத்தால் பல நாடுகளை வென்று உங்கள் நாட்டோடு சேர்த்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டுள்ளார் என்று அமைதியாக கூறினார் இதை கேட்ட முல்லாவின் மேல் பொறாமை கொண்ட அறிஞர்கள் திகைத்து விட்டார்கள் குறிப்பிட்ட அறிஞர் மறுப்பு சொல்ல முடியாமல் தவித்தார் ஏனெனில் முல்லா சொன்னதை அரசின் கடும் கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும் ஆகவே சற்று நேரம் மௌனமாக இருந்தார் பிறகு அரசு அரசே தங்கள் மேல் என்றும் மாறாத அன்பு கொண்டனான் முல்லா சொன்னதை தான் அவர் நேரத்தில் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்றார் இதை கேட்ட அரசரும் முல்லாவை வெகுவாக பாராட்டினார் அவருக்கு பல உயர்ந்த பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் முல்லாவை கவிழ்க்க திட்டமிட்டவர்கள் தாங்கள் முல்லாவின் அறிவு திறமையால் தலைக்கு புற விழுந்து மண்ணை கவ்வியதை எண்ணி வெட்கப்பட்டு தலைக விழுந்தார்கள் முள்ளாவை கவிழ்க்க பலரும் திட்டம் கண்டார்கள் ஒருவரின் புத்தி கூர்மையையும் அவரை போல் அறிவாளியாக வாழ முயற்சிக்க வேண்டும் பிறரது வளர்ச்சி புத்தி கூர்மை அனைத்தையும் கற்று மேன்மை பெற அனைவரும் விரும்ப வேண்டும் போட்டி போட்டு அறிவை பெறலாம் பொறாமைப்பட்டால் அந்த பொறாமையானது நம்மை வீழ்ச்சியடைய வைத்துவிடும் மனதில் பொறாமை இல்லாமல் இருப்பதையே ஒருவன் சிறந்த ஒழுக்கம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதையே வள்ளுவ அழுக்காறு என ஒரு பாவி திருச்சு தீயொழி உய்துவிடும் என்கிறார் அதாவது பொறாமை ஆகிய பாவி ஒருவனது செல்வத்தையும் அழித்து அவனை தீயொழியில் கொண்டு சென்று என்கிறார் எனவே பொறாமை குணத்தை விட்டொழித்து அறிவையும் உழைப்பையும் பெருக்கி இன்புறுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் தேர்மொழி முத்துக்குமார சுவாமி